இது அல்லாஹுவின் வழியில் பயன்படுத்தப்பட வேண்டியதாகும் என்று கூறினார் அப்போது நபி அலிஹு செல்லம் அவர்கள் மறுமை நாளில் இதற்காக உமக்கு எழுநூறு ஒட்டகைகள் உண்டு அவை அனைத்தும் மூக்கனாக இரு போடப்பட்டதாக இருக்கும் என்று கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று எட்டு ஒன்பது இரண்டு